வணக்கம் ஜூன் 28 இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக இருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மூத்த குடிமக்களுக்காக பஞ்சவதி யோஜனாவை தொடங்கிய மாநில அரசு ஹிமாச்சலப் பிரதேசம் இரண்டு தேசிய உரங்கள் நிறுவனம் ஐஐடி நங்கள் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது மூன்று கோவிட் பத்தொன்பது பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கையில் இந்தியா ஐம்பத்தி ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இயக்குனர் யார் இரண்டு உலக உணவு பரிசு இரண்டாயிரத்து வென்றவர் யார் மூன்று உயரம் தாண்டும் வீரர் அலெக்சாண்டர் சுஸ்டோவ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் மீண்டும் சந்திப்போம் நன்றி